அகர முதல எழுத்துலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு மெய்யன்பர்களே இந்த குரட்பாவினுடைய பொருளை மேலும் சற்று இப்பொழுது பார்க்கப் போகிறோம் நல்ல காப்புத்துணையாக கூடிய இந்த நட்பை உருவாக்கி கொள்வது அதை பாதுகாப்பது என்பது அவ்வளவு சுலபமன்று எளிதன்று நட்பை ஏற்படுத்தி கொள்ளுதல் எளிதல்ல ஒருவர் செய்யும் செயல்களுக்கு நட்பு போல காவல் வேறில்லை இந்த குரலினுடைய கருத்தை மீண்டும் வேறு கோணத்திலே சிந்திக்கிறோம் மனித வாழ்க்கையே செயல்வான் ஒரு செயலை தனியாக செய்வதை விட தக்க துணையோடு செய்தோமேயானால் அது நல்ல பயனை உண்டாக்கும் என்பதில் ஐயம் இருக்க முடியாது நட்பு துணை ஒருவருடைய வாழ்க்கையை வளப்படுத்தி சிறப்புடையதாக்க பெரும் துணையாக அமையும் நட்பு கொள்ள வேண்டியவர்களைப் பெறுவது எளிதான செயல் அல்ல என்பதை திருவள்ளுவர் நன்கு உணர்த்துகிறார் அவ்வாறே நட்பு பெற்ற பின் அந்த நட்பை தொடர்ந்து பாதுகாப்பது நட்பாக இருக்கும்போது நட்பை பிணித்து நீங்க விடாமல் உடன் வைத்துக் கொள்வது இவைகளெல்லாம் அரிய செயல்கள் என்கிறார் அதனால்தான் திருவள்ளுவர் பெருமான் செயற்கரிய யாவுள என்று வினா கேட்டு விடையாக நட்பு என்று அதற்கு பதிலை சொல்லுகிறார் நட்பு அமைவதுதான் கடினம் ஆனால் அந்த நட்பு ஏற்பட்ட பின்பு அதை போல நமக்கு பாதுகாப்பு அளிப்பது வேறு இல்லை என்பதும் இங்கே நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் தனி மனிதனுடைய நட்புறவுக்கு மாத்திரம் அல்லாமல் நாடுகளுக்கிடையேயான நட்புக்கும் பொருந்துவன என்பதை நாம் புரிந்து வேண்டும் துணை உதவி வேண்டியும் பகை தணிக்கவும் வேண்டப்படும் காரணம் கருதிய நட்பு நாடுகள் உடனான பிணைப்பு பற்றிய பாடல் இது என்று உரையாசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அரசியலோடு தொடர்புடையதாக இருப்பதால் நட்பினால் நாடுகளிடையே எதிர்ப்பு இன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரண் இந்த பாதுகாப்பு கோட்டை போன்று அந்த ஒரு அம்சம் அமைகிறது நட்பு உண்டான பிறகு அந்த நாடு தம் நாட்டின் மீது கொண்டிருந்த பகை தனியும் அந்த பகை தணிப்பதே ஒரு சிறந்த காப்பு தருவதுதான் மேலும் நட்பு நாட்டினர் மீது வேறு பகைவர் படையெடுத்து வந்தால் நண்பரை காப்பதற்காக போரில் ஈடுபடவும் அவர்கள் முன் இதை நாம் வரலாற்று நிகழ்வுகளின் மூலம் காண்கிறோம் இந்த அளவிலே இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேய பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்